பாடம் நாற்பத்தி ஒன்பது வெளிநிலைகளை கவனித்து மக்களிடம் இறை சட்டங்களை நிலைநாண்டுதல் அவர்களின் இரகசிய நிலைகளை அல்லாஹுவிடம் அவர்கள் பாவம் மன்னிப்புக் கோரி தொழுகையை பேணி ஜக்காத்தை கொடுத்து விட்டால் அவர்களின் வழியில் நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் ஒன்பதாவது அத்தியாயம் ஐந்தாவது அவசனம்